நச்சினை நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நச்சினையின் கதை சொல்லும் நிதி பகுதிக்காக திட்டக்குடியிலிருந்து முக்கணி என்ன நேர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா சரிங்க எல்லாரும் கதை கேக்கு ரவி ஆயிட்டீங்களா ஓகே ஒரு ஊரில் ராமு மாரின் ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்களாங்க அவங்க ரெண்டு பேருக்குமே உறவுன்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே கிடையாது இருப்பினா அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் இதுல ராமுக்கு பார்த்தீங்கன்னா கண்பார்வை தெரியாதுங்க அதே மாதிரி கால் நடக்க முடியாது இப்படி இருக்கும்போது அந்த கிராமத்தில் அவங்க ரெண்டு பேரும் கிடைக்கிற வேலையை செஞ்சுட்டு அக்கம் பக்கத்துல கொடுப்பாங்க அதை சாப்பிட்டுட்டு அந்த கிராமத்துல அவங்களுடைய பிழைப்பை ஓட்டிட்டு இருந்தாங்க இப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் பக்கத்து ஊர்ல திருவிழான்னு ஏற்பாடு பண்ணிருந்தாங்க இதை தெரிஞ்சுகிட்ட ராமுக்கும் மாரிக்கும் அந்த திருவிழா பார்க்கணும்னு மனசுக்குள்ள ரொம்ப ஆசை ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணி அந்த திருவிழாவுக்கு போறதுக்காக இவங்க கிளம்பலான்னு கிளம்புறாங்க திடீர்னு மாறிக்கு வந்து ஒரு யோசனை தோணுச்சு ஏன் ராமு இப்ப நம்ம ரெண்டு பேரும் அந்த திருவிழாவுக்கு போயே ஆகணுமா அனே ராமு சொல்றான் ஏன் மாரி திடீர்னு இப்படி சொல்ற அப்படின்னு இல்லடா எனக்கு கால் நடக்க முடியாது உனக்கோ கண்ணு தெரியாது இந்த லட்சணத்துல நம்ம ரெண்டு பேரும் அந்த திருவிழா போய் பார்த்தே ஆகணுமா அப்படின்னு மாறி சொல்றான் உடனே ராமு ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு நீ சொல்றதும் சரிதான் ஆனால் நீ இதில் ஒன்று யோசிக்கலையடா உனக்கு கால் தான் நடக்க முடியாது ஆனால் கண்ணு நல்லா தெரியும்ல எனக்கு கண்ணு தான் தெரியாது ஆனால் கால் நடக்க முடியும் ஸோ இப்படி இருக்கிறப்ப நீ வந்து என் பின்னாடி நான் உன்னை பின்னாடி ஏரிக்கோ நான் உன்னை தூக்கிட்டே போகிறேன் எனக்கு நீ வழிகாமி நம்ம அந்த வழியிலே போயிடுவோம் அப்படின்னு சொல்ல சொல்கிறான் ராமு உனே மாறி இருந்துட்டு இல்லடா ஏழு கிலோமீட்டர் நீ எப்படிறா என தூக்கிட்டு போவேன் அப்படின்னு பரவாயில்லடா நம்ம ரெண்டு பேரும் பாட்டு பாடிக்கிட்டே எப்பயுமே போவோம்ல அதே மாதிரியே போவோம் அப்படின்னு சொல்றான் ராமும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க கிளம்பி ரொம்ப தூரம் பாட்டு பாடிக்கிட்டே கையில் இவன் தாழை தட்டுறது பாட்டு பாடிக்கிட்டே ரெண்டு பேரும் ஒரு வழியா அந்த ஊருக்கு வந்துடுறாங்க பக்கத்து ஊருக்கு வந்த உடனே அந்த ஊர் மக்கள்லாம் இவங்க வரதை பார்த்த உடனே முதல்ல கூட்டிட்டு வந்து அந்த இது திருவிழா நடக்கிற இடத்துக்கிட்ட முன்னாடி வந்து நிக்க வச்சிட்டாங்க அன்னைக்கு அந்த திருவிழா நடக்கும்போது நாடகம் ஏற்பாடும் செஞ்சிருந்தாங்க சரினு சொல்லிட்டு நாடகம் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க சிஷோல எப்பயுமே நாடகம்லாம் எப்படி நடக்கும் பாட்டு பாடிட்டு கதை சொல்லிக்கிட்டு நல்லா தாளம் தட்டிட்டு தானே நடக்கும் அதே மாதிரியே அங்க நடக்க ஆரம்பிச்சிச்சு கதைய நல்ல கூர்மையா கவனிச்சுட்டே வந்துட்டு இருந்தாங்க ராமவும் திடீர்னு வந்து அந்த பாட்டு பாடுவார் இல்லைங்களா அவருக்கு திடீர்னு உடல்நிலை சரியில்லாம அந்த இடத்துல ஆன உடனே அதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியல அதனால அவர் அந்த இடத்த விட்டு போறாரு அப்ப அந்த சமயத்துல ராமவும் மாரியும் அத கூர்மையை கவனிச்சுட்டு இருந்தவங்க அதை கண்டினியூ பண்ணி பாட ஆரம்பிச்சுட்டாங்க இத பார்த்தவங்க எல்லாரும் அவங்களையும் அந்த கதையை கண்டினியூ பண்ண சொல்லி உக்கார வச்சிட்டாங்க ரொம்ப அழகாக அருமையாக கதைய சூப்பராக பாட்டு பாடி தாளம் போட்டு எல்லாத்தையும் மகிழ்விச்சாங்க ராமகுமாரியும் இதை பார்த்துட்டு இருந்த ஊர் தலைவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல தாங்க முடியாம திருவிழா அந்த நாடகம் முடிஞ்ச உடனே அந்த ரெண்டு பிள்ளைங்களையும் பார்த்து உங்களுக்கு பரிசு தொகையா வாழ்த்துக்கள் சொல்லி பரிசு தொகையா பணமும் கொடுக்கறாரு உடனே அதை வாங்கும்போது ஐயா ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராமகுமாரியும் சொல்றாங்க எங்களுக்கு இந்த பரிசு தொகையை விட எங்களுக்கு நீங்கள் எதாவது வேலை ஏற்பாடு பண்ணி தந்திங்கன்னா நல்லா இருக்கும் எங்களுக்கு ஏதாவது ஒரு வருமானத்துக்கு வழி பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்ங்க ஐயா அப்படின்னு சொல்றாங்க உடனே தலைவரும் யோசிச்சு பார்த்துட்டு சரிங்கப்பா நான் உங்களுக்கு தகுந்த மாதிரி இன்னும் ஒரு வாரத்தில் ஏதாவது வேலையெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு நான் உனக்கு சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே நீங்கள் ரெண்டு பேரும் எந்த ஊருப்பா அப்படின்னு கேட்குறாங்க இன்னொன்று பக்கத்து ஊரில் உள்ள பாளையம் தாங்க ஐயா எங்கள் ஊரு அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு ரொம்ப சந்தோஷமா அந்த ராமும் மாறி ஊர் மக்கள் எல்லாருமே அந்த அம்பால நல்லா சேவிச்சிட்டு எல்லாரும் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா அங்கிருந்து ராமவும் மாறியும் கிளம்புறாங்களாம் சரி நீர்களே இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்க வரோம் அப்படின்னாக்க நாம ஏதாவது ஒரு செயல் செய்யணும்னா அதை கண்டிப்பா தைரியமா துணிஞ்சு செய்யணுங்க இதே அந்த மாறி சொன்ன உடனே அப்செட் ஆயிட்டா அந்த இடத்துல உக்காந்துருந்தா இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குமா வேலை வாய்ப்போ இல்ல அந்த இடத்துல எல்லாத்தையும் மகிழ வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நிகழ்ச்சி வந்து நடந்திருக்குங்களா அதனால நம்ம எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் அதை தைரியமா துணிச்சலா செய்யணுங்க வரக்கூடியத அப்புறம் பாத்துக்கலாம் அதனால நேர்களாகிய எல்லாருக்கும் நான் சொல்ல வரேன் அப்படின்னாக்க நல்ல தைரியமா எல்லா நேரத்திலயும் செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்ட இருந்து விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்